சச்சிதானய விஷோத்தியேத்தவே தாபய விநாய வய गृहक्षेत्र, உதீன சமம் பசியன் சேஷமிவாத்மன பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு மேலும் சொல்லுகிறார் எப்படிலாம் இருக்கணும் சாதகன் அப்படிங்கிறதத்தான் சொல்கிறார் ஆத்மனா அர்த்தம் இவ சர்வேஷு சமம் பசியன்னு உதாசீனா பவேத் அப்படின்னு நம்ம பவேத்துங்கிற சப்ளை பண்ணிக்கணும் ஜாயான்னு சொன்னால் மனைவி அபத்தியான்னு சொன்னால் குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாருக்கும் சேர்த்து தான் கிருஹம் வீடு க்ஷேத்திரம் க்ஷேத்திரம்னா தனக்குள்ள ஒரு விவசாயத்துக்குள்ள பூமி க்ஷேத்திரம் இல்லாட்டி அந்த ஊர் ஸ்வஜன ஸ்வஜனம்னா சுற்றத்தார்கள் உறவினர்கள் திரவிணாதிஷு திரவிணம்னா செல்வம் ஆக மனைவி குழந்தை வீடு இருப்பிடம் ஊர் ஊர் அல்லது விவசாயத்துக்கான பூமி உற்றார் சுற்றங்கள் செல்வங்கள் இவற்றிலெல்லாம் தனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது தனக்கு ஒரு பாதுகாப்பும் சுகமும் இருக்குது அதில் துக்கமும் மறைஞ்சிருக்கு அது வேறு விஷயம் ஆனாலும் இருக்குது எல்லாருக்கும் இப்படித்தான் இருக்கிறது சர்வேஷு சமம் பஷ்யன்னு தனக்கு எப்படி இதில் சுகம் இருக்கோ பாதுகாப்பு இருக்கோ சுகதுக்கம் இருக்கோ அது சேர்த்து புரிஞ்சுக்கணும் தனக்கு எப்படி இதில் பாதுகாப்பும் சுகதுக்கமும் கலந்து இருக்கோ அப்படித்தான் எல்லாருக்கும் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது சர்வேஷு சமம் பஷ்யன்னு உதாசீனா பவேத் அனைத்திலும் சமத்தன்மையை பார்த்து கொண்டு கீ பகவத்கீதையில் சொல்கிறார் கிருஷ்ணர் ஆத்மௌபம்யேன சர்வற்ற சமம் பசதி யோர்ஜுன சுகம் வா எதிவா துக்கம் ச யோகி பரமோ மதா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு ஸ்ரீமத் பகவத்கீதையில் தியானத்தோட பலனாக சொல்லுவார் அதாவது அந்த ஸ்லோகம் வந்து ஆத்மாவ சமமாக பார்க்குறதுங்கிற அர்த்தத்தில் சொல்லலை எல்லாத்துலேயும் ஒரே ஆத்ம சைதன்யந்தான் இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லலை தனக்கு எப்படி சுகதுக்கமும் அப்படி தான் எல்லாருக்கும் இருக்குது ஆகையினால மற்றவர்களுடைய சுகத்தையும் துக்கத்தையும் நம்மளுடைய அனுபவத்தை வச்சு அனுமானம் பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுட்டு எல்லார்கிட்டையும் பிறருடைய உணர்ச்சிகளை மதிக்கணும் அவர்களுடைய துக்கத்தை மதிக்கணும் சுகத்தை மதிக்கணும் சுகத்தை பாராட்டணும் துக்கத்துக்கு வருத்தப்படணும் நமக்கு ஒரு துக்கம் வந்தால் நாம் எப்படி எப்படி கஷ்டப்படுவோம் வருத்தப்படுவோம் நமக்கு ஒரு சுகம் வந்தால் எப்படி சந்தோஷப்படுவோம் அது மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள்கிட்டையெல்லாம் சுகம் இருந்ததுன்னா சந்தோஷத்தை அவர்களுடைய சந்தோஷத்திலையும் பகிர்ந்துக்கணும் துக்கத்தையும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லுவார் அப்போ யோகி உயர்ந்த யோகி என்று அங்கே சொல்லுகிறார் தியானத்தினுடைய பலனாக கீதையில் அதே மாதிரி இங்கேயும் வாழ்க்கையில் எல்லாருக்கும் மனைவி குழந்தைகள் உற்றார் சுற்றம் இருப்பிடம் செல்வம் எல்லாம் அது நமக்கு மாதிரி தான் மற்றவர்களுக்கும் இருக்குதுன்னு சொல்லி எல்லாரையும் வாழ்க்கையில் அத்தனை பேரும் சுகதுக்கத்துக்கு ஆட்படுகிறவர்கள்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார் அவர் அப்படி தெரிஞ்சுட்டு உதாசீனமாக இருக்கணுங்கிறார் அதான் உதாசீனம்னா என்ன அர்த்தம்னா எதுலையுமே பட்டுக்க விடாது சமம் பஷன்னு உதாசீனா பவேத் உதாசீனா சார வேண்டாம் இன்பத்தையும் துன்பத்தையும் சார்ந்திராமல் இருக்க வேண்டும் இன்பத்திற்கோ துன்பத்திற்கோ அடிமையாகாமல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஏற்கனவே பேலன்ஸ்டாக இருக்கிறதுன்னு சொன்னார் இல்லையா எல்லாவற்றிலும் இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி எல்லாத்துலேயுமே வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையும் தனக்கு வந்தாலும் சரி பிறருக்கு வந்தாலும் சரி எல்லாவற்றிலுமே உதாசீனமாக உதாசீனம்னா ராகத்வேஷம் இல்லாமல் எதுலேயும் எந்த குரூப்லேயும் சேர்றது இல்லை உதாசீனம்னா இன்பத்திலையும் தன்னை நினைச்சிக்கிறது இல்லை துன்பத்திலேயும் தன்னை நினச்சிக்கிறதில்ல தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு ஈஸ்வர பக்தியோடு செய்ய வேண்டிய கடமைகளை பொறுப்போடு செய்கிறான் எந்த காரணத்தை கொண்டு உணர்ச்சி வசப்படுறது கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஸ்ரீதர சுவாமிகள் அயம்பாவகா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை சொல்கிறார் எல்லாருடைய உடம்புலையும் ஆத்மா ஒன்று தான் இருக்கு ஆனால் இந்த மனைவியினுடைய தேகத்திலையும் தன்னுடைய தேகத்திலையும் இருக்கக்கூடிய சுகதுக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் அதனால் வந்து இது என்னுடையது உன்னுடையதுங்கிற அபிமானமெல்லாம் என்னத்துக்கு ஆக மமக்காரம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறார் மமக்காரம் இல்லாமல் இருக்கிறது தான் உதாசீனத்துவங்கிறார் உதாசீனம்னா என்ன இதெல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்லி அவர்கள் படுற கஷ்டமெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லாமல் எல்லாரும் அவரவர்களுடைய சுக அனுபவிப்போம் அறிவுபூர்வமாக உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற பாவத்துக்கு பேர் தான் உதாசீனம் அப்படி உதாசீனாக இருந்து கொண்டு குருவை சார்ந்திருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார் இது வந்து சிஷியன் குருவை சார்ந்திருக்கிற விஷயத்துல இந்த மாதிரி மனோபாவத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத இங்க சொல்லி இருக்காபத்திய கிரகக்ஷேத்ரஜன திரவிநாதிஷு பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும்